வாசல்கள் அ பின்பு பூமியை நோக்கி தாழ்ந்து வரும் அங்கும் அதன் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் பின்பு வலது பக்கமும் இடது பக்கமும் செல்லும் அங்கும் தான் அடையும் இடத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் சபிக்கப்பட்டவரின் பக்கமே திரும்பிவிடும் அவன் அதற்கு தகுதியானவனாக இருப்பின் அவனை சேரும் தகுதி வாய்ந்தவனாக அவன் இல்லை என்றால் அது சொன்னவரிடமே வந்து சேரும் என்று நபிசல்லோ நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் அபு தாவா நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து